வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக இருந்து சாமி பிரபலமான வக்கீல் ஒருவர் இருந்தார் அவர் எந்த வழக்கில் விவாதம் நடத்தினாலும் அவருக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்றும் அப்படித்தான் அவர் ஒரு வழக்கில் ஆஜரானார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞன் குற்றவாளிதான் என்று திறமையாக வாதாடினார் அவருடைய வாதத்தை கேட்ட நீதிபதியும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த இளைஞன் குற்றவாளிதான் என்ற முடிவுக்கு வந்தார் வக்கீலும் தனது வாதத்தினை முடித்துவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் அவரிடம் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞன் ஐயா தாங்கள் எனது வக்கீல் என்னை காப்பாற்றி விடுவிக்கவே நான் அணுகினேன் ஆனால் தாங்களோ எனக்கு எதிராக திறம்பட வாதாடி எனக்கு தண்டனை கிடைக்க வழி செய்துவிட்டீர்களே என்று பரிதாபத்துடன் நினைவூட்டினான் அப்போதுதான் வக்கீலுக்கு தன்னுடைய தவறு உரைத்தது உடனே அவர் ஒரு தம்ளர் நீர் அறிந்துவிட்டு தனது வாதத்தினை மீண்டும் ஆரம்பித்தார் கணம் நீதியரசர் அவர்களே இதுவரை நான் கூறிய விவரங்கள் சரியாக இருந்தாலும் குற்றவாளி கூண்டிலிருக்கும் எனது கட்சிக்காரருக்கு இது பொருந்தாது ஏனென்றால் என ஆரம்பித்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்ல நிரபராதி என தனது இரண்டாம் பகுதி வாதத்தை முடித்தார் முடிவில் முதல் பகுதி விவாதத்தை விட இரண்டாம் பகுதி விவாதம் சிறப்பாக அமைந்ததனால் அவரது கட்சிக்காரர் நிரபராதி என அறிவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் இப்போது சொல்லுங்கள் ஒரே மனிதரே ஒரு விஷயம் குறித்து நேரெதிர்கருத்துக்களை திறம்பட எடுத்துச் சொல்ல முடியுமென்றால் இருவேறு மனிதர்கள் எப்படி கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்க முடியும் எனவே நம் சக மனிதர்களோடு கருத்து வேறுபாடு என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான் என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மைதானே